ஓம் பிரபன்னி தோத்ரவேத்ரா நம ஸ்ரீமத் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இப்ப அர்த்தம் பார்க்க போறோம் ஏற்கனவே முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் இது இந்த ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் பகவான் உபதேசிக்கிற விஷயத்தை நாம தர்ம அதர்ம விவேகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கிறோம் தர்ம அதர்ம விவேக்கம் அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நீ கவலைப்படுறது சரியில்லை அப்படிங்கறதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான உபதேசம் அதற்காக தர்ம அதர்ம விவேகத்தை பகவான் உபதேசம் பண்றார் எதிரோபன்னம் ஸ்வர்கத்வாரம் சுகினியா பார்த்த லபந்தே யுத்தம் அர்ஜுனா ஈதிருஷம் யுத்தம் இந்த மாதிரி ஒரு போர் இந்த சண்டையானது நம்ம என்ன இது வரணும்னு ஆசைப்பட்டோமா என்ன ஆசைப்படலை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணினோம் இந்த யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் நம்ம பண்ணினோம் ஆனா அதையும் மீறி இந்த யுத்தம் நிகழ வேண்டியதாக இருக்கிறது எனவே எதிர்சயாச்ச உப எதிர்ச்சையான்னு சொன்னா அப்பிரார்த்திதையா நாம பிரார்த்தனை பண்ணாமையே நாம விரும்பாமையே இந்த யுத்தம் நம்மிடத்தில் செய்யும்படி நமக்கு அமைந்திருக்கிறது காலத்தின் கோலம் இந்த யுத்தமானது நம்ம மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது நம்மை இடையூறு செய்கிறார்கள் நமக்கு அஞ்சு கிராமத்தையாவது கொடுங்கோன்னு சொன்னோம் அஞ்சு வீடையாவது கொடுங்கோன்னு சொன்னோம் துரியோதனங்கிட்ட அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதானே நாம யுத்தத்துக்கே தயாரானோம் அப்படிங்கிறது தான் கருத்து ஈதிருஷம் யுத்தம் எதிராச்ச உப பன்னம் எதிர்ச்சையா இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனா இந்த யுத்தம் வந்து வீரர்களுக்கு சொர்க்கத்துக்கு வாசல் அபாவிருத்தம் சொர்க்குவாரம் போர்ல போரிடுகிற வீரன் போரில் மடிந்தால் அவன் வீர அடைகிறான் என்பது நம்முடைய மதத்தின் சாஸ்திரங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை ஆகவே இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அர்ஜுனா சுகினஹா க்ஷத்ரியா சுகினான்னு சொன்னா இந்த இடத்துல புண்ணியசாலிகள் பாக்யம் பண்ண ஷத்ரியனுக்குத்தான் இந்த மாதிரி யுத்தம் அமையும் அப்படிங்கிறார் சுகினஹா க்ஷத்ரியஹா ஈதிரம் யுத்தம் லபந்தே ஹே பார்த்த ஓ பார்த்தா அர்ஜுனா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தர்மத்தின் பக்கத்துல இருந்து சண்டை போடுற ஒரு பாக்யம் அமையும் அதனால உனக்கு அந்த பாக்யம் அமைந்திருக்கிறது இதை நன்றாக புரிந்து கொண்டு கடமையை செய் யோசிக்காத கவலப்படாத ரொம்ப நேரம் இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே தர்மத்தின் கோணத்தில் முடிவெடுப்பாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அறிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய